நற்றினையின் ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கீர்த்தனா பொய்த் தோற்றங்களால் கவரப்படும் மனம் நல்ல விஷயங்களில் சுவை காணாது ஆம் பொய்த் தோற்றங்களால் கவரப்படும் மனம் நல்ல விஷயங்களில் சுவை காணாது என்கிறார் ஹொரேஸ் நன்றி வணக்கம்